நட்டை நெய் நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அலமையில் உணவு இன்னைக்கு செய்யப்படுது கடலைப்பருப்பு பாயசம் செய்ய தேவையான பொருட்கள் கடலைப்பருப்பு ஒரு கப் வெள்ளம் மூன்றரை கப் பல்பல்லாக தேங்காய் மூன்று ஸ்பூன் முந்திரி தேவையான திராட்சை தேவையான அளவு தூள் கால ஸ்பூன் சுக்குப்படி ஒரு ஸ்பூன் நெய் மூணு ஸ்பூன் தேங்காய் பால் ஒரு கப் செய்முறை முதல்ல ஸ்டவ் பார்த்து வச்சுக்கிட்டு ஒரு வானல் வச்சு வானல் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி நெய் உட்கினதோ அந்த கடலைப்பருப்பை போட்டு அதுல வருத்துப்போம் நல்லா மனமாக வாசனை வந்தவுடனே அதை எடுத்து வச்சுட்டு குக்கரில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு அந்த தண்ணி கொதித்ததும் இந்த பருப்பு அதில் போட்டு குக்கர் மூடி ஒரு மூணு மிஷல் வரைக்கும் வேக விடுவோம் அதுக்குள்ளே இன்னொரு ஸ்டவ் பற்ற வச்சுக்கிட்டு ஒரு பாத்திரத்தில் வெள்ளத்தை நறுக்கி போட்டுட்டு முங்குற அளவு தண்ணி ஊற்றி அதை வந்து கொஞ்சம் வே கொதிக்க விடுவோம் அது கொஞ்சம் கொதிச்சா அந்த வெள்ளம் கரைஞ்சிடும் கரைஞ்ச அதை எடுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அதை வடிக்கட்டி எடுத்து வச்சுப்போம் மண்ணெல்லாம் இல்லாமல் அப்புறம் இன்னொரு ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு வானல் வச்சு வானலில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிப்போம் நெய் கருகினதும் முந்திரி திராட்சை இந்த தேங்காய் பல்பெல்லாம் நிற்கிறதுக்கு அதெல்லாம் வறுத்து எடுத்து வச்சுருவோம் வறுத்து எடுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த வேக வச்ச பருப்பை எடுத்து அதில் இருந்து கொஞ்சம் முழுசா இருக்கிற பருப்பை எடுத்து கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டு மீதியை மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிடுவோம் அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டு ஸ்டவ் பற்றி வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் உங்கள் பாத்திரம் காய்ஞ்சதும் நெய் ஒரு ஸ்பூன் விட்டுட்டு நெய் உருகினதும் இந்த அரைச்ச கடலைப்பருப்பு இருக்குலையே அது அந்த பேஸ்ட் அதில் போட்டு நல்லா வதக்கிப்போம் நல்லா வதங்கினதும் இந்த வெள்ளக்கரைசெல்லாம் அதில் ஊற்றிடுவோம் ஊற்றிட்டு நல்லா வெள்ளமும் இந்த பருப்பு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா தழுத்தள்ள கொதிக்கட்டோன்னு கலந்து விடுவோம் கலந்து விட்டு நல்லா கொதிக்க விடுவோம் நல்லா கொதிச்சு வரட்டும் நல்லா கொதிச்சு வந்தோடனே தேங்காய்பால் ஊற்றிடுவோம் தேங்காய் பால் ஊற்றிட்டு அதில் சுக்குப்படி ஏலக்காய் தூள் முந்திரி திராட்சை இந்த தேங்காய் பல்லா இருக்காலே அதை போட்டு இந்த பருப்பு கொஞ்சம் எடுத்து வச்சாலே கடையில் பருப்பு அதையும் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம்னா சூப்பர்பான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி கடலை பருப்பு பாயசம் தயார் இது எல்லோருக்கும் பிடிக்கும் ட்ரை பண்ணி பாருங்க வரவுகளையும் மீண்டும் சந்திப்போம்